வணக்கம் நண்பர்களே நெற்றின ஹாரி பாட்டர் கதை சொல்லும் நீதி பகுதி ஐம்பத்தி எட்டை வழங்குவதற்காக சென்னையிலிருந்து அரவின் என்ற பகுதியில் ஹாரி பாட்டருக்கு கிடைச்ச பயர் போல்ட்டை ப்ரொஃபசர் மினர்வா பிடிக்கிட்டாங்க அதுக்கு காரணம் ஹர்மியானி போட்டுக் கொடுத்தது தான் அதுக்கப்புறம் இப்போ ஹாக்வர்ட்ஸ் ஹாக்மீட்ஸ் ஹாக்ஸ் அந்த டூர் ஒரு நாள் டூருக்கு அடுத்த ஏற்பாடுகள் பண்ணிருக்காங்க அதில் ஹாரி போக முடியன்னு இருக்கும்போது ஒரு ஹாக்வர்ட்ஸ் வரைபடம் நாலு அப்படின்னு எழுதிருக்குறான் யாருக்கு தெரியும் தெரியாம இந்த பள்ளியில பழைய மாணவர்கள் போலடா இந்த மேப் அவங்க ஸ்கூல் படிக்கும் போது உபயோகிச்சிருக்காங்க அவங்கதான் உருவாக்கலாம் யாருக்காங்களா எடுத்து வச்சிருந்தோம் உங்களுக்கு இப்படிதான் கிடைச்சது இந்த மேப் நடுவில் யார்ட்டையும் சிக்கிருக்கு இதை தடை செய்யணும்னு பீஃப் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு அந்த ஹெட்மாஸ்டர் பீஃப் தடை செய்யப்பட்ட பொருட்கள் லிஸ்ட்ல ரூம்ல வச்சிருந்தான் எங்களை அப்பப்பனி பனிஷ் பண்ணும் ரூம்ல வச்சு அடைச்சி வச்சிருவான் நடக்கல எனக்கு சாதா பேப்பந்த மந்திரத்தா ஏதோ ஒண்ணு வேலை செஞ்சது அந்த மந்திரத்தை இப்ப நியாபகம் ஆமா இல்ல என்னடா தெரியுது நீ ஏந்த சொல்றான் திர சொல்லுது அவர் நடந்துட்டே இருக்காரு அப்புறம் எல்லாம் பேர் காட்டும் அந்த தெரி போதுமே நம்ம நம்மளோட திட்டங்கள் அடி அப்படின்னு ரொம்ப குதூகலமா சொல்றான் அதுதான் அந்த மேப்போட மிகப்பெரிய மடப்பா பல ரகசிய வழிகள்சியா என் வழ இந்த பள்ளியில மொத்தம் ஏ வந்து அந்த காலத்துல பல பேர் பல திருட்டு வேலைகளுக்காக அதுல நாலு வழிகளை நடுவில் கண்டுபிடிச்சி அடைச்சிட்டாரு ஆமா ஏதோ சொல்லுவாங்களா எப்படி இருக்கு மிச்சம் வழியில ரெண்டு வழி பீஃப்ஸுக்கு தெரியும் ஆனால அவனோட கண்காணிப்பு வச்சிருக்கான் ஆனால் நீ இந்த மேப்பை பார்த்து போனாலும் எப்போனாலும் பீப்ஸ் கைல பிடிபடுறதுக்கு சான்ஸ் இருக்கு இன்னும் ஒரே ஒரு ரகசிய வழி இருக்கு அது வழியா ஈஸியா போயிடலாம் எங்கடா அந்த வழி அப்படின்னு ஹாரி கேக்குறான் நீ மேல நம்மளோட மூணாவது ஃபுளோருக்கு போறனா அங்க போ அங்க ஒத்த கண் ஒரு சிலை இருக்கும் அங்க போனா அது சிலை மாதிரிதான் இருக்கும் அந்த கண்ணுக்கு நேர போய் உன்னோட மந்திர கோல ஒரு தட்டு தட்டினா அந்த கண் அந்த சிலையே அசைஞ்சு வழி கொடுக்கும் அப்ப அது களியில ஒரு கொகை தெரியும் அந்த சுரங்க பாதை வழியா இறங்கி போனா நீ அந்த ஹாக்வர்ட்ஸ்மீட் அடைஞ்சிடலாம் சரியா அப்படின்னு சொல்றாங்க ஹாரிக்கு ஒரே சந்தோஷம் அப்பா ரொம்ப நாள் கழிச்சு போயிடலாண்டான்னு ஹாரிக்கு சந்தோஷம் சரிடா அந்த பேப்பரை கொடுங்க மேப்ப கொடுங்க சாரி சாரி அப்படின்னு சொல்லி வாங்குறான் சரிடா அந்த மேப்ல பேரு தான் வருது ஆள் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே அத பத்தி உனக்கு என்ன காவல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுற ஹாரிக்கும் யார் யார் எங்க இருக்காங்க ஹாரிக்கு ஒரே குழப்பம் இந்த ரெண்டு பசங்களோட அப்பா போனதட ஜின்னி வந்து வாழ்ந்த நினைவுகளால வசப்படும் சொன்னாரு அஹ் செய்து தானாகவே செயல்படும் ஒரு பொருளை வந்து நம்பாத அதோட ஒரிஜினல் மூளை எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது அது எந்த தீய நோக்கத்தோட செயல்படுதுன்னு உனக்கு தெரியாதுன்னு அவர் எச்சரிச்சது ஞாபகம் இருக்கு ஆனா ஹாரிக்கு அப்படி அப்படிப்பட்ட இந்த மேப்பை யூஸ் பண்ணலாமா இதோட ஒரிஜினல் மூளை எங்க இருக்கு யார் இதை தயாரிச்சாங்க டிராங்ஸ்னா ஏதோ ஒரு ஆண்மானோட பேரு மிச்சம் மூணு பேர் ஒண்ணுமே புரியலையடா யாரா வேணுங்க அப்படின்னு ஒரு ஹாரிக்கு ஒரே குழப்பம் இருந்தாலும் அவனுக்கு ஒரு பக்கம் கியூரியாசிட்டி ஜாஸ்தி ஆனால் தனக்குத்தானே ஆறுதல் சந்திக்கிறான் ஒரு மேப்பு போயும் போய் ஒரு மேப் என்னடா நம்மளை பண்ணிட போகுது அது இவ்வளோ நாள ஃப்ரெட்டு ஜார்ஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எந்த வரலையே அதனால நம்ம தைரியமாக யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாரும் ஆக்மிட்ஸ் கிளம்புனதுக்கப்புறம் ஹேரி பார்க்குறான் ஸ்னேப்ஸு அவர் ரூம்ல தான் சுத்திட்டு இருக்காரு டம்பிள் டர் கிளம்பி போயிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் மினர்வா ப்ரொஃபஸர் மினர்வா எல்லாம் அவங்கவுங்க லைப்ரரிக்கு போயிருக்காங்க எல்லாரும் யாருமே ஆபத்து இல்லை நம்ம தேர்ட் ஃபுளோருக்கு ஏரி போட வழியில் யாருமே இல்லைன்னு உறுதிப்படுத்திக்கிட்டு தேர்ட் போறான் அங்க ஒற்றை கண் சூனியக்காரி பெண் அவளோட சிலை இருக்கு அவளோட கண்ணை கம்ப வச்சு ரெண்டு தட்டு தட்டுறாரு ஹாரி உடனே அந்த சிலையை அசைஞ்சு கொடுத்து கீழே ஒரு பயங்கர பிளத்துவாரம் தெரியுது ஹேரி குறைய பயம் இறங்குறமா வேணாமான்னு அப்புறம் அந்த கம்ப மந்திரக்கோள் எடுத்து லூமோஸ் அப்படின்னு மந்திரத்தை சொல்றான் அந்த மந்திரக்கோள்ல இருந்து அடி வெளிச்சம் ஃபுல்லா பரவுது அப்ப அந்த கொகையில் என்னென்ன இருக்குன்னு எல்லாம் ஓரளவுக்கு தெரியுது எதுக்கு என்னென்ன வருதுன்னு உடனே அந்த கொகையில இறங்கி அந்த சுரங்க பாதை வெளியா ரொம்ப தூரம் நடந்து நடந்து போறான் கொஞ்சத்துல பாதை ஏறுது ஏறி ஏறிட்டே ஏறுறான் திடீர்னு டம்முன்னு தலையில ஏதோ முட்டுது முட்டிட்டு பார்த்தா ஹாரி பயந்து மேல பாக்குறான் பார்த்தா அது ஒரு டிராப்டோர் மாதிரி அது ஒரு கதவு போல சே கதவை தான் இடிச்சுட்டோம்மான்னு அதை பிடிச்சி எம்பி தள்ளுறான் மேல திறந்து பாக்கறீட் தெரியுது அவன் கண்ணுக்கு ஓ இதான் கடைசி படியா இதை கதவை வச்சு மூடி வச்சிருக்காங்களா பொருத்தப்பட்டது ஆமா ஹாக்ஸ்மீட்டுக்கு வந்துட்டோம் இது ஏதோ தர கதவு போல பாதாள கதவு போல சரி நம்ம மண்ணை வளர்க்கும் போல இது மேல எல்லா மண்ணையும் போட்டு வச்சிரும் சொல்லிட்டு ஒரு தர மாதிரி ஆக்குறதுக்கு எல்லா மண்ணெல்லாம் போட்டு வச்சிடறான் திரும்ப தப்பிச்சு போறதுக்கு இடம் வேணும்ல சரி இந்த ஹாக்ஸ் மீட்கு வந்து பாக்குறான் ஹர்மியானி ராணு எல்லாம் ஹர்மியானு ஹாரி கூப்பிட்டு போறான் அவனுக்கு ரொம்ப நாளா ஹாக்ஸ் மீட்ல எல்லாம் ஸ்வீட் கிடைக்கும் போய் எல்லா டாய்ஸ் விளையாடணும் இவங்க மட்டும் வாங்கிட்டு வந்து குடுக்கறாங்க நம்மளும் விளையாட்டு பாக்கணும்னு அப்ப பாக்குறோம் இல்ல ஒரு இடத்துல பெரிய பெரிய ஆட் பிளான் மினிஸ்டர் தலைவர் எல்லாம் கேள்வி ஏதோ பேசிட்டு இருக்காங்க அடிபடுது ஓ அவனை பத்தி பேசுறாங்கன்னு முக்கியமான விஷயமா இருக்குமே நம்ம விட்டு கேட்கணுமே பேசி விட்டு கேட்க முடியும் அந்த சைடு பின்னாடி ஒரு சேர் இருக்காது கீழே மூணு பேர் பதுங்கிடலாம் ஒரு டேபிள் இருக்கா கீழே பதுங்கி நம்ம விட்டு கேக்கலாம்னு ஹாரி கூப்பிட்டு போறான் அவங்க என்ன பேசிக்கிறாங்க சீரிய மூலமா இவனுக்கு என்ன செய்திகள் கிடைக்கிது அந்த ஹாக்வர்ட்ஸ் மேப்னால சேரிக்கிறதா நல்லது வருதா கெட்டது வருதா இந்த ஹாக்ஸ் மீட்டுக்கு வந்து அவன் மாட்டிக்கிறானா இதெல்லாம் வரும் பாவங்களில் பாக்கலாம் நன்றி வணக்கம்